प्रवृत्तिंच निवृत्तिंच பிரிச்சிவிதராசு நோச்சம் நாச்சாரம் विद्यते அசுராஹ ஜனாக ந விதுகு பிரவத்தி ந விதுகு நிவத்தி ந விதுகு அதாவது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதும் தெரியாது சந்தோஷமாக துக்கமாக இருக்கிறதுக்கு எதெல்லாம் துக்கமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தது விடவும் தெரியாது எதுலேருந்து நம்மளை விலக்கிக் தெரியாது எதில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளணும்னு படிக்க மாட்டான் அவனாகவும் புரிஞ்சுக்க மாட்டான் மற்றவங்க உபதேசம் பண்ணாலும் கேட்க மாட்டான் முதல் கெட்ட குணம் இதுக்கு பேர் தான் மோகஹான்னு பேர் மோகஹான்னா என்ன அர்த்தம் அவிவேகா வாழ்க்கையை பற்றி படிக்க மாட்டான் முதல்ல உக்காருப்பா ஆத்திசூடி சொல்லலாம் திருக்குறள் சொல்லலாம் அப்படின்னா மாட்டேன் போனக்கு ஏதோ ஒரு ஃபோனை கொடுத்து அதில் ஏதோ கண்டதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான் அங்கங்கே நின்று அரட்டை அடிப்பான் வாழ்க்கையோட குறிக்கோள் பிற காலையில் எழுந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் என்ன பண்ணினா நம்ம வாழ்க்கையில் நம்ம மனசு சாந்தி கூடும் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டான் இதெல்லாம் தவிர்க்கணும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இதெல்லாம் செய்யணும் செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையாலும் கெடும் ஒன்றும் படிக்கவே மாட்டோம் படிக்க மாட்டான் படிக்கிறவனெல்லாம் கெடுத்துட்டு போய்டுவோம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மகா தமிழ் வித்வான் பத்து கம்பனுக்கு சமானம்னு சொல்லுவாங்க அவரை அப்பேற்பட்ட த அவர் வந்து சொல்கிறார் பூவே சாமிநாதரை படிக்க கூட்டின்னு போகிறபோது அவங்க அப்பா கூட்டின்னு போய் படிக்கிறதுக்கு கூட்டுனு போகிறார் என் பையன் தமிழ் படிக்கணுங்கிறான் நீங்கள் அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற போது அவர் சொல்கிறார் நான் சேர்த்துக்கிறது ரொம்ப தயங்குறேங்கிறார் ஏன்னு கேட்டால் இங்கே ஏற்கனவே வர்ற படிக்கிற பையங்கள்லாம் வர்ற பையன்களை எல்லாம் கெடுத்து அதனால் வந்து இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணால் என்னால் முடியல நானே இன்னொருத்தனை சார்ந்து சாப்பாட்டுக்கு உட்காந்துருக்கேன் ஏன்னா அவருக்கும் வீட்டில் நிறைய ப்ராப்ளம் யாருக்கு மீனாட்சி சுந்தர பிள்ளைக்கு ஃபேமிலியில் அவ்வளோ கஷ்டம் குடும்பத்தில் அவ்வளோ அந்த கஷ்டத்தையெல்லாம் மீறி அவர் தமிழில் மூழ்கியிருக்கார் அதே மாதிரி அது மாத்திரம் இல்லை இவர் அவர் ஒருத்தரை ஆசிரயிச்சுருக்கார் ஏன்னா அவர் தம் படி படி அறிவிலேயே படிப்பிலேயே செலுத்துறவனுக்கு பொருள் யார் கொடுப்பா என்றைக்குமே புலவனக்கு வரும தானே அந்த காலத்தில் எல்லாம் சொல்கிறது தானே ஆனால் இதில் இவருடையோட அறிவை மதிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தார் அவர் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பாடு போடுவார் அவர் பெரிய பணக்காரன் ஆனால் அந்த ஊர் பழம் இவர் ராத்திரி பாடம் சொல்லிட்டு தூங்கி நடுப்புரை எழுந்து சாப்பிட்டுட்டு படுத்துப்பார் அப்படியெல்லாம் தமிழை வளர்த்தாங்க அந்த நாட்டில் இன்றைக்கி யாரில்லாமல் நான் தான் தமிழை வளர்த்தேன்னு சொல்லிகிட்டு இருந்தான் அவங்களையெல்லாம் யாருமே நினச்சே பார்க்குறது இல்லை அவர் சொல்கிறார் எனக்கு அப்போ தான் ஞாபகம் வருது அது படிக்க வரதுக்கு அவர் ஸ்டூடெண்டாக ஊவே சாமி நாதர் ஸ்டூடெண்ட்டாக சேர்த்துக்கிறதுக்கு யோசிக்கிறார் அதுக்கப்புறம் அவங்க அப்பா பிடிவாதமாக பிள்ளை படித்தாகணும் படித்தாகணும்னு சொல்லி அவ்வளோ ஆக்ரமாக இருக்கிறத பார்த்துட்டு தான் ஒத்துக்கிறார் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நச்சிக்கிறதை செய்யப்படி யம டெஸ்ட் பண்ணாரோ அப்படி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவரை டெஸ்ட் பண்ணி தான் எடுத்துக்கிறார் அது மாத்திரம் இல்லை இந்த சாப்பாடு போடுறாரு ஒருத்தர் அங்கே சாப்பிட மாட்டார் இவர் ஐயர் அதனால் அடுத்த தெருவுக்கு அடுத்த தெருவில் அதுக்கு அது அதையும் கேட்குறார் அவர் உங்கள் சம்பிரதாயப்படி நீங்கள் இங்கே சாப்பிட முடியாது அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணிட்டு போய்டுறார் அதுலெலாம் அவங்களுக்கெல்லாம் அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாமும் கிடையாது யாருக்கு அவருக்கு மீனாட்சி தமிழ் அதெல்லாம் அந்த காம்ப்ளெக்ஸ் சொல்லப்போனால் அவர் வீட்டில் ஒருத்தர் வீட்டில் குடிச்சிட்டு ரெண்டு பேரும் வராங்க அவர் அந்த வீட்டில் போய் சாப்பிட்றது திண்ணில் உட்காந்துட்டுருக்கார் இவர் அந்த ஆனாலும் வந்து அந்த ஆறுமுகத்தா பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார் பட்டீஸ்வரம் அந்த ஆறுமுகத்தா பிள்ளை என்ன சொல்கிறார் இவர் ஒரு வெண்பா எழுதினா தான் சாப்பிட போகலாங்கிறார் இன்றைக்கி இந்த பாட்டு வெண்பா எழுதி கொடுத்தா தான் இந்த ஊபே சாமினார் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட போகலாங்கிறார் அதுக்கப்புறம் அவர் எழுதி கொடுக்க எழுதுகிறார் அதெல்லாம் அப்படி படிக்கிறார் எதுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் அந்த பொறுமையாக படி அது அவர் சொன்ன விஷயம் நான் இங்கே சொல்ல விரும்பினது என்னென்னா இந்த படிக்கிறவனை என்ன பண்ணுவான் ஒரு நல்லா படிக்கிறவனையும் இன்ஸ்டிடியூஷனில் யாராவது ரெண்டு பேர் இப்படி சேர்ந்துவிட்டான்னா படிக்கிறவனையும் கெடுத்துடுவான் ஆஹ் பிரவருத்தி அதுதான் அசுர குணம் பிரவர்த்திச்ச நிவர்த்திஞ்ச அசுராக ஜனாக ந இவனுக்கு எங்கேயா போகணும்னு தோணும் அதனால் படிச்சுட்டுருக்கிறவனை என்ன பண்ணுவான் வா போகலாம் நான் மாத்திரம் போக முடியாது எனக்கு ஒரு கம்பெனி வேணும்னு அவன் சொல்லுவான் இல்லை நான் படிக்கணும் எனக்கு நிறைய இருக்குது அப்படின்னா பார்த்துக்கலாம்ப்பா எப்போ தான் படிச்சுட்டே கொஞ்சம் போயிட்டு வரலாம்ப்பா ரிலாக்ஸ் இது என்ன படிக்கிற விஷயம் வேறு படிக்கிறது இந்த விஷயங்கள்லாம் வேற இந்த பணம் சம்பாதிக்கிறவன் எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருக்கான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுன்னா ஓகே அதுவும் ரிலாக்ஸேஷன் வந்து த அதர்மமான வழியில் போகிறது ரிலாக்சேஷன்னா போய் ஜபம் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு சத் சங்கத்தில் இருந்துட்டு பூஸ் பண்ணிட்டு வரலாம் இல்லையா வேலை செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி அது வர மாட்டான் அங்கே போய் அங்கேயும் இங்கேயும் போய் தங்க எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு விட்டு அங்கங்கே அரட்டை அடிச்சுவிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருவா அவனுக்கு அதுதான் தெரியும் இப்போ ஏற்பட்ட தேசம் இந்த மாதிரி வழியில் போகணும்னு சொன்னது அப்படின்னு தெரியாது ஊனம் பெரிது இழைக்கின்றார் ஓங்கு கல்வி உழைப்பை மறந்தார் மானமற்று விலங்குகளொப்ப மண்ணில் வாழ்வதை வாழ்வினலாமோ பாரதியார் சொல்கிறாரே அதில் பிரவருத்தி நிவர்த்தி என்னென்னே தெரியும் எதில் நம்ம ஈடுபடணும் எதை விட்டு விலகணும் எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் எது கர்த்தவியம் எது அகர்த்தவ்யம் அப்படிங்கிற விவேகம் இருக்க ஃபஸ்ட்டு இது சொல்லிவிட்டார் அஸ் இதுதான் முதல் ப்ராப்ளமே காலையில் எழுந்து உட்கார்ந்த உடனே இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற விவேகம் எனக்கு இல்லைன்னா ஹோல்டே என்ன விழா பேணும் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாகணும் சாகிறபோது இந்த ப வாழ்க்கையில் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு யோசித்து பார்த்தான்னா ஒருவேளை ஒன்று என்ன பிரயோஜனம் வீணாக்கிவிட்டேனே நலங்கிட பொழுதியில் எரிந்து விட்டேனே கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்து விட்டேனே பிறவியை வீணாக்கி விட்டேனே பகவானே பத்தாயிரம் கோடி தரேன் லட்சம் கோடி தரேன் எனக்கு ஹியூமன் பாடியை கொடுப்பியான்னு ஓ பணமெல்லாம் யாருக்கு வேணும் இல்லாது இளமையவாவது கொடுப்பியா ஒன்றும் கொடுக்க மாட்டேன் முடிஞ்சு போச்சு எனக்கு தெரியாது உனக்கு இனி எப்போ மனுஷன்மா வருமோ தெரியாது இப்பிறவி தப்பினால் அதேதான் ஆக பிரவருத்தி நிவிற்த்தி தெரியாது நம்பர் ஒன் அப்புறம் என்னதுன்னா கிளன்லினஸ் இருக்காது பல்லத்தேக்காமல் காஃபி குடிப்பான் நான் ஷௌச்சம் கேட்டால் பெட் காஃபியான் சௌச்சம் சுத்தம் இருக்காது உடம்பில் சுத்தம் இருக்காது பொருள்களில் சுத்தம் இருக்காது ஒரு ஆர்டர்லினஸ் இருக்காது கிளன்லினஸ் இருக்காது ஒரு டிசிப்ளின் இருக்காது அதான் சொல்கிறார் ஒரு ஒழுங்காக ஒரு சாமானை வச்சா அதை ஒழுங்காக வைக்கிறது வீட்டை சுத்தமாக வச்சுக்க இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது துணியை சுத்தமாக வச்சுக்கிறது உடம்பெலாம் நல்லா தேய்ச்சி அலம்புறது உடம்பில் இருக்கக்கூடிய மலங்களையெல்லாம் ஒழுங்காக நீக்கிறது மனோமலம் மனுஷியானாம் பரமம் துக்க காரணம் ஷரீரமலவத் தியாஜ்யம் சுப்ரயத்ரேன்னு சொல்வது இது ஒரு ஸ்லோகம் இருக்குது ஷரீரமலவத் தியாஜ்யம் அப்படி ஒரு ஸ்லோகம் உண்டு அது நம்ம இந்த அன்றாட இதில் போட்டிருப்பேன் பரமம் துக்க காரணம் கடைசி பாதம் ஞாபகத்துக்கு வரல பரவாயில்ல அதான் உடம்பில் இருக்கிற அழுக்கை நீக்கிற மாதிரி மனசில் இருக்கிற அழுக்கையும் நீக்கணும் அப்படின்னு உடம்பில் இருக்கிற அழுக்கை நீக்கிற போது நினச்சிக்கணும் உடம்பில் இருக்கிற மலங்களை தியாகம் பண்ணுறபோது மனசில் இருக்கிற மலங்களையும் தியாகம் பண்ணணும் நீக்கணுங்கிற அந்த எண்ணம் அந்த நேரத்தில் வர சொல்கிறது சரீரம் அலவத்தியாஜியம் சர்வதா அப்படின்னு சொல்லியிருக்கு சுப்ரயத்னு சர்வதா ஆஹா நசவுச்சம் நச்ச ஆச்சாரா ஆச்சாரான்னு சொன்னால் மேனர்ஸ் இருக்காதுன்னு அர்த்தம் சரியாக இருக்காது என்னெல்லாம் பண்ணணுமோ அப்படிலாம் இருக்கா இதெல்லாம் இருக்காது ஆச்சாரத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ந சத்தியம் ந சத்தியம்னா என்ன அர்த்தம்னா யதார்த்த பாஷனமே இருக்காது எல்லாம் யதார்த்த பாஷனம் உள்ளதை உள்ளவாறு சொல்ல மாட்டான் என்னத்தையோ கதையெல்லாம் சொல்லின்னு இருப்போம் பொய்யுன்னா பொய் அவ்வளோ பொய் சொல்லுவோம் தேஷு ந வித்திய ஆகா அவர்களிடத்தில் ஆச்சாரம் இருக்காது தூய்மை இருக்காது ஆக ஷௌச்சம் வேறு ஆச்சாரம் வேறுன்னு பிரிக்கிறாருங்க ஆச்சாரா ஆச்சாரனால் மன்வாதிபி உக்தா தேஷு ந வித்தியது சுத்தம் இல்லை எதெல்லாம் ஒருத்தனுக்கு ஒழுக்கம் ஏதாவது பிறப்பொழுக்கம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்தனர் ஒழுக்கம் அப்படிலாம் இருக்குது அந்தனர் ஒழுக்கம்னு ஒரு தலைப்பிலேயே எழுதுகிறார் யார் இவர் திருமூலர் அதுக்கு ஒரு தலைப்பிலே பாட்டுருக்கு அது மாதிரி எல்லாம் இங்கே பொதுவாக பேசுகிறார் நம்ம எல்லாம் எடுத்துக்கணும் அவங்கவுங்களுக்கு என்ன பழக்கங்கள் உண்டோ வழக்கங்கள் உண்டோ அதில் தர்மமாக இருந்ததுன்னா அதை பண்ணத்தானே வேணும் யாராருக்கு இப்படி இப்படி தொழில் ரீதியாகவோ அவங்கவுங்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி உணவு பழக்கங்கள் வீடு அதுக்கான அமைப்புகள்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் யார் யார் என்னென்ன தொழில் சமூகத்தில் செய்கிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய வீடு அமைப்புகள் அவங்களுடைய வீட்டில் இருக்கிற மனைவி எல்லோரும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க ஒரு அர்ச்சகர் கோயிலில் பூஜை பண்ணுறாருனா வீட்டில் மனைவிக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படி வீட்டில் சும்மா அவங்க இருக்க முடியாது அவங்க அவங்களுடைய ஆச்சாரத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குது அதில் ஏதாவது தோஷம் இருந்தால் அங்கே அஃபெக்ட் ஆகும் எல்லாம் அதிருஷ்ட விஷயம் வீட்டில் வந்து ஆச்சாரம் குறைவாக இருந்ததுன்னா கோவிலில் வந்து ஆச்சாரம் குறையும் யார் கண்ணுக்கு தெரியும் ஒரு அர்ச்சகர் உள்ளே வர்றாருனா அவர் வீட்டில் எல்லாரும் சரியாக இருக்காங்களா இல்லைன்னு யார் கண்ணுக்கு தெரியும் அவங்கவுங்களா ஃபாலோ பண்ணணும் நாங்கள் அதெல்லாம் சொல்லி கொடுப்போம் தேவையில்லை ஏன்னா நிறைய பேருக்கு அது விழுந்து போச்சு அதெல்லாம் சொல்லித்தர வேண்டியிருக்கு டீச் பண்ண வேண்டியிருக்கு இன்ன சாதன இப்படி இப்படி காரணங்கள் இருந்தால் நீங்கள் வரக்கூடாது இங்கே அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அதுக்கு சுத்தங்கள்லாம் பண்ணிட்டு தான் வரணும் அதுக்கு நிறைய புண்ணிய பண்ணணும் பஞ்சகவ்யம் சாப்பிடணும் பஞ்சகவியம் சாப்பிடாமல் பூஜைக்குள்ள பூஜையே பண்ணக்கூடாது இந்த பஞ்சகவ்யத்தை சாப்பிட்டுட்டு தான் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அது வந்து எலும்பு வரைக்கும் இருக்கிற பாபங்களெல்லாம் போக்கக்கூடியது எத்வகஸ்தி கதம் பாபம் தேகே திஷ்டதி மாமக்கே பிராசனம் பஞ்சகவ்யசிய தகத்வக்னி ரிவேந்தனம் அப்படி ஒரு சொல்லி பஞ்சகவியம் சாப்பிடணும் தினம் சுவாமிக்கும் பஞ்சகவியை அபிஷேகம் பண்ணணும் இவரும் பஞ்சகவியம் சாப்பிட்டான ஆனைந்தும் ஆடினான் எல்லாம் நிறைய பேருக்கு இந்த இதுதான் தெய்வ குணங்கள் இந்த பழக்க வழக்கம் ரிச்சுவல்ஸில் எல்லாம் இருக்கிற டிசிப்ளின் எல்லாம் அப்புறம் பொய் பேசப்படாது இதை பற்றி மனு நிறையவே சொல்கிறார் ஆக உள்ளதை சொல்லணும் ஆஹ சத்தியம் யதாபூதார்த்த வச்சனம் தேஷு ந வித்தியே எல்லாம் மாற்றி சொல்லுவான் பொய் நீ பண்ணினியப்பா இன்றைக்கி சந்தியாவந்தனம்னா பண்ணிவிட்டேனே அப்படின்னா பொய் தானே பண்ணாமல் பண்ணிவிட்டேனேன்னு சொன்னேன் பண்ணலனே பண்ணலேன்னு சொல்லிட்டு போ சந்தியாவந்தனம் பண்ணாமல் பூஜை பண்ணினால் பலிக்காது ஏன்னா அது சாதனம் கர்மாங்கம் அது சர்மாங்கம் இல்லாமல் இந்த கர்மா பண்ணினா எப்படி ச அது அப்போ எல்லாரும் கொடுக்குறாங்க பணமெல்லாம் கொடுத்து எல்லாம் வந்து எங்கள் எல்லாம் நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே பணம் கொடுத்து பண்ணின்னு இருக்காங்க அப்போ அங்கே சரியாக அது பலிக்கணும் உங்களுக்கு பிரயோஜனம் இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க சுவாமி ஒரு நூறுரூவா எங்கள் குடும் எங்கள் குடும்பம் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லி பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கணும்னா இத்தனை விஷயம் இருக்குது அங்கே அசுர குணம் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் கிடைக்காது